வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு இந்தியாவின் முகலாய மன்னர் முகமது ஷாவின் படையை ஈரான் மன்னர் நாதிர் ஷாவின் படைகள் முறியடித்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது சுவாமி நாராயணன் ஆலயம் அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் அவர்கள் சட்ட விசாரணைக்கு உட்பட்ட முதல் அதிபர் என்ற பெயரினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ்தோனியா தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாசி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 19.42. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வாய்ஸ் ஆப் அமெரிக்கா ஒலிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது 19.45. தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்திய பிரதமர் அகமத் மாஹிர் பாட்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து கொல்லப்பட்டார் ஆயிரத்தி மணிக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மணிப்பூர் தமிழாங் பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 15. இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைனர் ஆறு விண்கலம் செவ்வாய்க்கோளுக்கு ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு ஜப்பான் தனது நான்காவது உளவு பார்க்கும் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு செலுத்தியது உலக நாடுகளின் அச்சுறுத்தல்களை குறிப்பாக வட கொரியாவின் அச்சுறுத்தலை இத்தகைய செயற்கைக்கோள்களை ஜப்பான் ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு ஆர் முத்தையா தமிழ் தட்டச்சு பொறியை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜே ஜெயலலிதா தமிழக முன்னாள் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் ஒருவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ருக்மணி தேவி அருண்டேல் நடனக் கலைஞர் கலாச்சேத்ரா நடனப்பள்ளியினை நிறுவியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐ மாயாண்டி பாரதி இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் பொது மற்றும் இதழாளர் இந்நாளின் சிறப்புகள் இன்று எஸ்டோனியா விடுதலை நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே